வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலக நாடுகள் பல்வேறு வகையான இயற்கை வளங்களை தன்னகத்தையே கொண்டுள்ளது எவ்வித வகையான இயற்கை இருந்தாலும் மழை என்பது மிக எந்த ஒரு நாட்டில் மழை மிகச்சிறப்பாக இருக்கிறதோ அந்த நாடு செல்வ செழிப்பாக காணப்படுகிறது அந்நாட்டு மக்களின் பொருளாதார நிலையும் மேன்மைப்பட்டு காணப்படுகிறது நம் இந்தியா போன்ற நாடுகள் பல தொழில்நுட்பத்துல மேன்மைப்பட்டு வந்தாலும் கூட நாட்டின் எழுபது மக்கள் இன்னமும் விவசாய தொழிலையே சார்ந்துள்ளனர் அது மட்டுமல்ல அந்த விவசாய தொழிலே மக்களுக்கு தேவையான உணவையும் வழங்கி வருகிறது சில நாடுகள்ல மழை மிக குறைவாக இருக்கும் அந்நாட்டு மக்களினுடைய நிலை மிக பரிதாவும் நிலையில் காணப்படுவதை நம்மால் காண முடியும் உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒன்றான சோமாலியாவை எடுத்துக் கொள்வோம் அந்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்ல அறுபது சதவீத மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்நாட்டு மக்களில் நாற்பது பேர் கொள்ளையர்களாக இருக்கிறார்கள் அந்நாட்டு மக்களில் முப்பது பேர் கடல் கொள்ளையர்களாக இருக்கிறார்கள் ஏன் இந்த நிலை அந்நாட்டில் மழைப்பொழிவு மிக குறைவு இந்தியாவினுடைய மழைப்பொழிவோடு ஒப்பிடும் ஏறக்குறைய அரை சதவிகிதம் மட்டுமே அந்நாட்டில் மழைப்பொழிவு இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆக ஒரு நாட்டினுடைய வளம் அந்நாட்டில் பொழியும் மழையை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது இதுதான் பொருளாதாரத்தின் அடிப்படை ஆகையால் ஒரு நாடு எல்லா வளங்களோடும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுமானால் மழை அவசியமாகிறது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல பார்த்துமானால் கடல் கொள்ளையர்கள் மேற்குலகில் இருந்து வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் ஏனெனில் மேற்குலக நாடுகள்ல குறிப்பாக ஆப்பிரிக்கா அரேபியா போன்ற நாடுகள்ல மழை வளம் சற்று குறைவு ஆகையால் அந்நாட்டு மக்கள் ஆதிகாலத்திலிருந்தே கடல் கொள்ளையர்கள் போன்ற தீய செயல்களையே செய்து வந்திருக்கிறார்கள் இதை உணர்ந்த வள்ளுவரும் மிக தெளிவாக தன்னுடைய குரலில் எடுத்து சொல்கிறார் மக்களை மழை பொழியாமல் கெட்ட நிலைக்கு கெடுப்பது நிச்சயம் மழைதான் அதே போல ஒரு மக்கள் கெட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது அதிகபட்சமாக மழை அவர்களை வளமாக வாழ வைப்பதும் என்று செம்மையாக செப்புகிறார் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு எண் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி